அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுமரம் செல்வம் நயனுடைய நயனுடையான் கண் செல்வம் படின் பயன் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னு படிக்கணும் நயனுடையவனிடத்தில் செல்வம் இருக்குமானால் அது உள்ளூரில் பயன் தரக்கூடிய மரம் பழுத்ததை போன்றது அப்படின்னு அர்த்தம் ஒப்புரவாகிய நல்லியல்பு நிறைந்தவனிடத்தில் செல்வம் இருக்குமானால் அச்செல்வம் பலர்க்கும் பயன்படும் நல்ல மரம் ஊர் நடுவில் பழங்கள் பழுத்திருப்பதற்கு சமமாகும் செல்வமுடையவனை நயனுடையான் என்று சொன்னார் பழுமரத்தை பயன் மரம் சொன்னார் ஏன்னா செல்வம் இருந்தால் மாத்திரம் பிரயோஜனம் இல்லை செல்வத்தை பிறருக்கு பயனுடையதாக்கக்கூடிய அன்பு உள்ளமாகிய நயம் வேண்டும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்குத்தான் நயனுடையான் அதாவது சமூகத்தின் மீது அன்புடையவன் ஒப்புறவுங்கிற அந்த குணம் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன் இதெல்லாம் அந்த நயன்கிற சொல்லில் நயன் உடையான் நயன்கிற ஒரு பண்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரமில்லை நயனுடையவனாக மாத்திரம் இருந்தால் போகாது அன்புள்ளம் பயன்படுறத்துக்கு செல்வம் வேண்டும் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னு ஒரு இடத்துல சொல்லுகிறார் வள்ளுவர் அதாவது பொருள் இல்லாதவனை கூட ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய குணம் பணத்துக்கு இருக்குது அதை நாம் பொருள் செயல் வகைங்கிற அதிகாரத்திலாம் படிப்போம் ஆக ஒருத்தனுக்கு அன்பு இருந்து அற வாழ்க்கை இருந்தால் மாத்திரம் போராது அவன் மற்றவர்களுக்கு நிறைய நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு செல்வம் வேணும் ஆக பயன் மரம் பழுத்தற்றுன்ன பயன் தரக்கூடிய மரம் பழுத்தற்று எவ்வளவு பயனுடைய மரமாக இருந்தாலும் பழம் பழுக்கலைன்னா பயன்படாது அதே மாதிரி எவ்வளவு இனிமையானவனாக இருந்தாலும் அவனிடத்தில் செல்வம் இல்லைன்னா பிரயோஜனம் அதாவது பயன் ஒன்றும் இல்லைங்கிறது இதிலிருந்து புரிகிறது ஆக எல்லாம் வேணும் ஒருவனுக்கு செல்வமும் செல்வத்துக்கேற்ற பண்பும் உடையவனாக இருந்தாலும் அவன் எல்லோருக்கும் எளிமையானவனாக எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கணும் அந்த பணத்தை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் உள்ள பண்பும் உடையவனாக இருக்கணும் அது மாத்திரம் இருந்தால் போகாது அவன் எல்லார்ட்டையும் எளிமையாக பழகிறவனாக இருக்கணும் அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் பயன்படுவான் அப்படி இல்லைன்னா யாருக்கும் அவன் பயன்பட மாட்டான் ஆ உள்ளூர் பழுத்தற்று அப்படின்னு சொன்னார் உள்ளூருங்கிறது ஊருள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வடிவேல் செட்டியாருங்கிற ஒரே ஆசிரியர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் உலக நீதியிலேயே எல்லாவற்றிலையும் சிறந்தது ஒப்புரவு சிறந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஒப்புறவை திருவள்ளுவர் நயன்கிற சொல்லால் குறிப்பிடுகிறார்னு சொல்கிறார் ஆகவே உள்ளூர் என்கின்ற சொல்லை ஊருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை இலக்கணத்தில் வந்து உள்ளூர் என்பது ஊருள் என்பதனுடைய இலக்கண போலியும்பாங்க முன்பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை என்று இலக்கண ரீதியாக இதை சொல்கிற வழக்கம் இப்போ பதவிகிறோம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நயனுடைய கண் பிறர் நன்மையை விரும்பி உதவி புரிகின்றவனிடம் செல்வம் சென்று படின் அடையுமானால் அது பயன் மரம் அனைவருக்கும் பயனை தரும் மரமானது உள்ளூர் அப்படின்னா ஊருக்குள் பழுத்தற்று கனிகளை தருவதற்கு நிகராகும் பயன்மரம் என்பது நயனுடையான் என்பதற்கு உதாரணம் செல்வத்துக்கு உதாரணம் பழங்கள் பயன் மரம் ஈஸிகோல் டு நயனுடையான் பழங்கள் ஈஸிகோல் டு செல்வம் பிறருடைய நன்மையை விரும்பி உதவி புரிகின்றவனிடம் செல்வம் சென்று அடையுமானால் அது அனைவருக்கும் பயனை தரும் மரமானது ஊருக்குள் கனிகளை தருகின்றதற்கு நிகராகும் மரங்கள் எல்லோருடைய நன்மைக்காகவே பழங்களை வழங்குகின்றன பிறருடைய நன்மைக்காகவே ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன பிறருடைய நன்மைக்காகவே பசுக்கள் பாலை பொழிகின்றன பெரியோர்களுடைய மகிமைகளும் சிறப்புகளும் சமூகத்தினுடைய நன்மைக்காகவே என்று ஒரு சுபாஷித ஸ்லோகம் உபதேசிக்கிறது நாளடியாரருடைய மேற்கோளை சிந்திக்கலாம் நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுபனையன்னர் பலர் நச்ச வாழ்வார் ஊருக்கு நடுவில் மேடை கட்டியிருப்பாங்க நல்ல பழமரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய பெண் பனை நல்ல உயரமாக இருக்கிற பனை இருக்கு அது எல்லாருக்கும் பழத்தை கொடுக்கும் அது மாதிரி பலர் நச்ச வாழ்வார் ஒப்புறவு செய்வனுடைய செல்வம் ஊர் நடுவே பயன்படும் மரம் பழுத்தற்றார் போன்றது அப்படிங்கிற கருத்தை இந்த நாளடி நமக்கு உணர்த்துகிறது ஆகவே இதில் செல்வம் படின் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவ்வளோ சுலபமாக கிடைக்காது அன்பு இருக்கிறவனிடத்தில் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறவன் இடத்துல செல்வம் இருக்காது செல்வம் இருக்கிறவனிடத்தில் அன்புள்ளத்தோட சமூகத்துக்கு செய்யணுங்கிற எண்ணம் அமையாது இது ரெண்டும் சேர்ந்து சமூகத்துக்கு பயன்படுறதுங்கிறது மக்கள் செய்திருக்கிற புண்ணியம் இறைவனுடைய அருள் என்பதை சார்ந்திருக்கிறது மக்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்துத்தான் இப்படிப்பட்ட சிறந்த மக்கள் நமக்கு